அவர்கள் நபிசல்லும் அவர்கள் தொழுகையை தொழுவார்கள் மூமினான பெண்கள் ஆடைகளால் தங்கள் உடல் முழுவதையும் சுற்றி மறைத்தவர்களாக அவர்களுடன் தொழுவார்கள் பின்னர் தங்கள் வீடுகளுக்கு சென்று விடுவார்கள் அவர்கள் யார் யார் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள்